அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் ஒருவனுடைய மனதில் உள்ள மேம்பட்ட குணத்தை அவனது முகம் நன்றாக தெரிவிக்கும் மனம் கழிப்பாயிருந்தால் முகம் விசாலமாக இருத்தலும் அல்லது முகம் மலர்ந்திருத்தலும் மனம் கழிப்பில்லாமல் இருந்தால் துன்பத்தில் இருந்தால் மனம் விஷாலமற்று மலர்ச்சியற்று இருத்தலும் கண்டு உணர்வார்க்கு தெளிவாக உண்மை விளங்கும் நேற்றைய குரலில் கூட ஒரு குறிப்பு விடுபட்டிருக்கிறது அதையும் நாம் இப்பொழுது நினைவு குறிப்பின் குறிப்பு உணராயின் ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் அப்படிங்கிறதுக்கு கண்ணுக்கு அறிவு கிடையாது ஆத்மா அறிவு வடிவமானது அந்த அறிவு வடிவமான ஆத்மாவானது கண்ணு மேலே ஏற்றி சொல்லப்படுகிறது ஆஹா கண்ணுக்கே அறிவு இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது ஆஹா ஆத்மா மனசோடையும் மனசு கண்ணுங்கிற இந்திரியத்தோடையும் இந்திரியம் பொருளோடையும் சம்பந்தப்படுற போதுதான் அந்த பர்செப்ஷன் அந்த காட்சி அப்படிங்கிறது நிகழும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து கொள்ளணும்னு கருதுகிறோம் அதனால அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம இந்த குரல்ல என்ன பார்த்தோம் அதாவது இந்த பளிங்களை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நிழலை காட்டும் அதாவது ஒரு உருவத்தினுடைய நிழலை காட்டுறது கண்ணாடி பளிங்கு எல்லாத்துக்கும் முடியும் கீழே கூட தரையெல்லாம் சில சமயம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறத அது மாதிரி ஆக இந்த எதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வருமோ அதாவது கண்ணாடியில் எப்படி முகமானது தெரிகிறதோ அப்படி மனசு கடுமையாக இருந்ததுன்னா அது முகத்தில் தெரிஞ்சு போயிடும் சந்தோஷம் இருந்தாலும் முகத்தில் தெரிஞ்சு போயிடும் இந்த இடத்துல கடுத்ததுன்னு சொல்லியிருக்கார் நம்ம சந்தோஷத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் நாற்றம் உரைக்கும் மனம் உண்மை கூறிய மாற்றம் உரைக்கும் வினைநலம் தூக்கின் அகம் பொதிந்த தீமை அகம் உரைக்கும் உன்னம் முகம் போல முன் உரைப்பது இல் நான்மணி கடுகை நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மலர் இருக்கும் இடத்தை அதனுடைய மனமானது உணர்த்திவிடும் ஒருவனுடைய செயல்திறனை அவனுடைய சொற்கள் உணர்த்தும் ஆராய்ந்து பார்த்தால் மனதில் பொதிந்த தீமையை அவனது மனம் அறிவிக்கும் முன்பே முகம் அறிவிப்பது போல வேறு எதுவும் அறிவிக்காது பதவலாம் அடுத்தது தனக்கு அடுத்து இருக்கின்ற பொருளின் நிறத்தை தன்மையை காட்டும் தன்னிடம் வெளிப்படுத்துகின்ற பளிங்கு போல பளிங்கினை போல பளிங்குன்னு சொன்னா ஸ்படிகம் அல்லது கண்ணாடி முகம் பார்க்கின்ற கண்ணாடியை போல நெஞ்சம் ஒருவனுடைய மனத்தினிலே கடுத்தது மேலோங்கி இருக்கின்ற எண்ணத்தை இங்க கடுத்ததுங்கிறதுக்கு கடுமைங்கிற அர்த்தம் இல்லை மேலோங்கி இருக்கின்ற எண்ணத்தை முகம் அவனுடைய முகத்தின் தோற்றமே காட்டும் வெப்படுத்திவிடும் தனக்கு அடுத்து இருக்கின்ற பொ நிறத்தை பளிங்கினை போல ஒருவனுடைய மனத்தினே மேலோங்கி இருக்கின்ற எண்ணத்தை அவனுடைய முகத்தின் தோற்றமே விடும் அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் என்பது கருத்து முகம் என்ற சொல்லுக்கு பேச்சு என்றும் ஒரு பொருள் முகம் வடிவமும் ஒரு பொருள் காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் காட்டும் முகம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வளர்க மனிதநேயம் தேனி வேதகுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக